மகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவ பெருமானின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற ஒரு நோக்கம் திட்டம் அமைப்பின் வாயிலாக திருக்குற்பாக்களை அறிவு மனநலம் சொல்நலம் உடல் நலம் செயல் நலம் பல்வேறு தலைப்புகளின் கீழ் ஆராய்ந்து ஓரளவு நாம் புரிந்து கொண்டு வருகிறோம் செயல் நலத்தின் கீழ் இதுவரை இருபத்தி இரண்டு அதிகாரங்களை நாம் ஆராய்ந்து ஓரளவு தெரிந்து கொண்டு நிறைவு செய்திருக்கிறோம் இருபத்தி இரண்டு அதிகாரங்கள் என்ன என்று பார்ப்போமா தெரிந்து செயல் வகை இரண்டு வலியறிதல் மூன்று காலமறிதல் நான்கு இடநறிதல் 5 தெரிந்து தெளிதல் ஆறு தெரிந்து வினையாடல் ஏழு சுற்றம் தழால் 8 பொச்சாவாமை ஒன்பது ஊக்கம் உடைமை 10 மடியின்மை பதினொன்று ஆழ்வினை உடைமை 12 இடுக்கன் அழியாமை 13 வினை தூய்மை 14 வினை திட்பம் 15 வினை செயல் வகை பதினாறு செங்கோன்மை பதினேழு கொடுங்கோன்மை பதினெட்டு வெறுவந்த செய்யாமை பத்தொன்பது கண்ணோட்டம் இருபது குற்றம் கடிதல் இருபத்தி ஒன்று குறிப்பு அறிதல் இருபத்தி இரண்டு குடிசெயல் வகை அறிவு நலம் மனநலம் சொல்நலம் உடல் நலம் செயல் நலம் ஆகிய தலைப்புகளில் பல அதிகாரங்களை நாம் வைத்து கொண்டிருக்கிற தலைப்புகளின் கீழ் திருக்குறள் தலைப்புகளையெல்லாம் ஆராய்ந்திருக்கிற நாம் இனி உறவு என்ற தலைப்பின் கீழ் திருக்குற்பாக்களை திருவள்ளுவெருமானின் திருவடிகளை வணங்கி அவருடைய திருவருள் துணை கொண்டு ஆராயத் தொடங்குகிறோம் உறவு நலத்தின் கீழ் இல்வாழ்க்கை வாழ்க்கை துணை மக்கட்பேறு நட்பு நட்பாராய்தல் தீ நட்பு கூடா நட்பு பழைமை முதலான அதிகாரங்களை ஆராய இருக்கிறோம் முதலில் இல்வாழ்க்கை அதிகாரத்தை கற்க தொடங்குவோம் இல்லறத்தை பற்றி சிதம்பரம் மும்மணி ஒரு அழகான பாடல் இருக்கிறது அதை நாம் இப்பொழுது சிந்திப்போம் நல்லற நூல்களில் சொல்லறம் பல இல்லறம் துறவரம் எனச் சிறந்தனவே அந்நிலை இரண்டினுள் முன்னது கிழப்பின் கற்றநூல் துறைபோய்க் கடிமனைக் கிழவன் நற்குணம் நிறைந்த கற்புடை மனைவியோடு அன்பும் அருளும் தாங்கி இன்சொலின் விருந்து புறந்தந்து அருந்தவர் பேணி ஐவகை வேள்வியும் ஆற்றி இவ்வகை நல்லறம் நிரப்பி பல்புகள் நீரியிப் பிறன்மனை நயவான் அரண்மனை வாழ்க்கைக்கு வரையா நாளின் மகப்பேறு குறித்து பெருநலம் துய்க்கும் பெற்றத்தன்றே இதனுடைய பொருள் அறநூல்களில் சொல்லப்பட்டிருக்கிற அரங்கள் பல இருக்கின்றன ஆனால் இல்லறம் துறவரம் என்று இரண்டு அரங்கள் சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த இல்லறம் துறவரம் என்கின்ற இரண்டிற்குள் முன்னதை பற்றி நாம் அதாவது இல்லறத்தை பற்றி அறியப் போவோமே ஆனால் முதலில் நூல்களை முறையாக படிக்க வேண்டும் வாழ்க்கையை பற்றின குறிக்கோள் என்ன வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு பிறகு நற்குணம் நிறைந்த கற்புடை மனைவியோடு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இறைவனை சார்ந்திருந்து ஒருவருக்கொருவர் அன்போடு இருந்து இனிமையாக பேசி வருகின்ற விருந்தாளிகளை போற்றி துரவி வானப்பிரஸ்தம் என்று சொல்லக்கூடிய தவ வாழ்க்கையில் இருக்கின்றவர்கள் சுருக்கமாக சொன்னால் தவ வாழ்க்கையில் இருக்கின்றவர்களையும் பாதுகாத்து ஐந்து வகையான வேள்வி பஞ்ச மகா யஜத்தையும் செய்து இவ்வாறு நல்ல பண்புகளையெல்லாம் கடைபிடித்து பெரியோர்களால் புகழ்ந்தவற்றையெல்லாம் கடைபிடித்து பிறர் மனையை விரும்பாமல் தன்னுடைய குடும்பத்தை நன்றாக பாதுகாத்து குழந்தைகளை பெற்று அவர்களுக்கும் அறப்பண்புகளை வழங்குகின்ற ஒரு பெரும் நலம் பெரும் புண்ணிய செயல் என்பதாகத்தான் இந்த பாடல் அமைந்திருக்கிறது ஜெகவீர பாண்டியனார் என்கின்ற உரையாசிரியர் சொல்லுகிறார் மனிதன் குடியிருக்கும் வீட்டுக்கு இல் என்று ஒரு பெயர் வந்துள்ளது ஆதியில் மனிதன் காட்டில் திரிந்தான் பின்பு கூடி வாழ நேர்ந்தான் குடிசைகள் அமைத்தான் அதில் நீ இரு இதில் நான் இருக்கிறேன் என்று தன் கூட்டாளியை நோக்கி சொன்னான் அந்த அண்மை சுட்டே இடை நீங்கி இல் என நின்றது அதில் அதில்னா அந்த இடத்தில் அதில் இரு நான் இதில் இருக்கேன் அப்படின்னா இல்லையா அதில் இருக்கிற அந்த அந்த இடை நீக்கி அந்த அது இல் இது இல் அதுல தான் வந்தது இல்ன்னு வந்ததுங்கிறார் மனம் உவந்தது மனை குடி இருப்பது குடி விடாய் தீர்ப்பது வீடு இப்படி மனைக்கும் குடிக்கும் வீடுக்கும் பொருள் சொல்லி இருக்கிறார் ஆங்கிலத்தில் கூட சொல்றாங்க இல்லையா ஹவுஸ்ங்கிறது வேற ஹோம்ங்கிறது வேறேங்கிறாங்க ஆஹ் ஹோம்னு சொன்னால் அதில் அன்பு நிறைந்த இடம்னு அர்த்தம் மனித வாழ்க்கையை நம்முடைய முன்னோர்கள் பின்வருமாறு வகுத்தார்கள் மனம் ஆகுவதற்கு முன்பு மாணவன் அது ஆன பின் மனை வாழ்வான் அந்த வாழ்வு முதிர்ந்த வழி வனத்தன் அது கடந்தபோது மாதவன் இந்த தமிழ் அழகாக அமைந்திருக்கிறது சுவைக்கிற மாதிரிருக்கு செவிக்கும் மனதிற்கும் இன்பம் தருகிறது விநாயக புராணத்தில் இப்படி ஒரு பாடல் விரமச்சாரி வனத்துறைவோன் பேணும் துரவி தென்புலத்தார் குறவர் தேவர் விருந்தொக்கல் கோக்கள் மறையோர் இறந்தோர்கள் இரவலாளர் உறுப்பிலர்கள் எய்தும் பிணியாளர்கள் முதியோர் விரவு பாலர் சிசுதமது மிசையார் இவரை ஓம்புகவே அதால் இல்லறத்தானுடைய கடமை அதை பற்றி இங்கே எளிமையாக இந்த பாடல் சொல்லுகிறது இன்றைக்கு இந்த திருக்குறள் சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து பிறகு நாம் இந்த உறவு நலம் என்கிற தலைப்பிலே இல்வாழ்க்கை குரற்ாக்களை படித்து பொருள் தெரிந்து கொள்ள திருவள்ளுவருடைய திருவருள் துணை கொண்டு முயற்சிப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம்